அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் மனக்கவலை மாற்றலறிது இறைவன் இருக்கிறார் என்று அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு இறைவனோடு தொடர்பு வைப்பவனுக்குத்தான் இறைவனை பற்றிய உண்மையெல்லாம் விளங்கும் அழகா ஒரு பாடல் பாடினார் திருணாவுக்கரசர் பார்வதி தேவிய ஒரு ஜீனாக உருவகப்படுத்தி சிவபெருமான இன்பமே வடிவான இறைவனாக உருவகப்படுத்தி ஒரு பாடல் பாடினர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிட ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் இது வந்து பார்வதி தேவி பரமசிவனை அறிஞ்சு பரமசிவனோட சேர்ந்த ஒரு கருத்தை சொல்றது போல இருக்கு உண்மையிலேயே தத்துவ கருத்து என்னன்னா ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய உயிரானது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதாவது நாம நாம தான் நாம தானே என்ன நம்ம எல்லாருக்கும் உடம்பு இருக்குது உடம்புக்குள்ளே நான் நான் நம்ம ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக இருந்துட்டுருக்கோம் இதைத்தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இந்த ஜீவாத்மா கடவுளுங்கிற சொல்ல கேள்விப்படுகிறார்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரப்பா அப்படின்னு கேள்விப்படுகிறார்கள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டாள் கடவுள் கடவுள்னு ஒன்று இருக்கப்பா அப்படின்னு உயிருக்கு பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு முன்னால் பிறந்தவங்கள்லாம் அவங்களாம் நமக்கு சொல்லித்தராங்க இந்த பாரப்பா உடம்புக்குள்ள உயிர் இருக்குது இந்த உயிர் வந்து கடவுளை சார்ந்துருக்கணும்னா கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த உடம்பில் அறிவோடு வாழ்கின்ற உயிரானது இந்த கேள்வியை கேட்கிறது கடவுள்னா என்ன கடவுளுங்கிற சொல்லை சொல்லுகிறீர்களே கடவுள் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அப்போ உடனே கடவுளுடைய இலக்கணங்கள்லாம் சொல்லுகிறார்கள் இப்போ நாம் படித்து கொண்டிருக்கோம் இல்லையா இது அறிவுபூர்வமாக தானே நம்ம சிந்திக்கிறோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் பொறிவாயில்லை தவித்தான் தனக்கோமை இல்லாதான் இப்படி இலக்கணங்களை எல்லாம் அரிய அறிய அந்த இலக்கணங்களை கொண்டு நாம் புரிஞ்சுக்கிறோம் இந்த சொற்களை கொண்டு இந்த சொல்லின் பொருளை உள்ளமானது உணர்கிறது அப்புறம் அந்த இறைவன் எங்கே இருக்கிறார்னா உயிருக்கு அந்நியமாக இல்லாமல் உயிரோடு பின்னி பிணைந்திருக்கிறார் அல்லது உயிராகவே காட்சி அளிக்கிறார் இப்படியெல்லாம் சித்தாந்த பேதங்களெல்லாம் இருக்கின்றன ஆகவே இறைவனுடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்கிறார்கள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆறூர் கேட்டாள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அப்படிங்கிற மாதிரி இந்த உயிர் என்ன பண்ணியிருந்தது என்றால் இறைவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டவுடன் இறைவனோடு சேர துடிக்கிறது பேரின்பமே வடிவான பேரறிவே வடிவான பேரன்பே வடிவான இறைவனையே சார்ந்திருக்க உள்ளமானது துடிக்கிறது உயிரை சார்ந்திருக்கிற உள்ளம் உயிரானது உள்ளத்தின் துணை அந்த உண்மையை உணர்வதற்கு முயற்சிக்கிறது இறைவனை அடைய முயற்சிக்கிறது எல்லாவற்றையும் துறக்கிறது அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் மனத்தளவில் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் இருக்கிற பற்றை நீக்குகிறார்கள் தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் ஆக வீட்டு பழக்க வழக்கங்கள் பல விஷயங்களையெல்லாம் விட்டு எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டு பழக்க வழக்கங்களையெல்லாம் துறந்து புகுந்த வீட்டினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாளோ பொதுவாக சில அறங்களெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரென்ஸ் இருக்கும் அதனால தான் இப்போ சில பேர் நினைக்கிறது நமக்கு பழக்க வழக்கம் அவங்க பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் நினைக்கிறதுக்கு காரணம் இது தான் அவற்றையெல்லாம் விட்டு இறைவன் மயமாகி விட்டது ஜீவன் தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உயிரானது இறைவனை அறிந்து இறைவனுடைய இலக்கணங்களை அறிந்து இறை சிந்தனையிலே இருந்து இறைமயமாகி விடுகிறது தன்னுணர்வை இழந்து விடுகிறது தன்னுணர்வை விட்டு விலகி விடுகிறது என்பதெல்லாம் இந்த பாடலில் அமைந்திருக்கிற கருத்து நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்